ஏண்டா ராஜா நீ பாத்தியா இல்லப்பா இல்ல அப்படின்னு ஒலியும் ஒலியும் ரெண்டும் பாத்தீங்கன்னா அப்ப வேணாம் நீங்களும் வந்துருங்கப்பா முடியலன்னா நானும் அதான் நினைச்சேன் ரத்தம் கொட்டுனால எப்படி இது சேர்க்கலாம் சொல்லணும் இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமா எய்த்து ஒண்ணு காணாமையினாலே எங்க டிவிஜி இருக்கணும்னு சொன்ன எங்க ஐயா இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய்த்து எழாமை அல்ல வீடும் போது அதனால காண முடியலப்பான் அப்ப யாருக்கு காணற்கரியன் காண்டற்கரியன் போது எனக்கு அருப்பான் உயர்ந்த உலகம் என்னுடைய என்றும் வரக்கூடாது இந்த ரெண்டு செருக்கு அறுத்தால் வானோர் உலகம் அல்ல வானோருக்கு உயர்ந்த உலகம் அங்கதான் மோட்சத்தை பத்தி பேசும் அது தவிர வேற வேணாலும் பித்து பயன் உரையல் வானூர் உலகம் எது வானூரையும் தெய்வத்து வைக்கப்படும் அதெல்லாம் ஒரு காலம் தேவல உலகம் வானூர்க்கு உயர்ந்த உலகம் அதுதான் வீடு பேரு முத்தி பேருலாம் சொல்லுகிறாரேப்பா அல்லது வானூர் உலகத்துக்கு உயர்ந்த உலகம் என்ன உலகம் அப்பா அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவாப்பா அதுக்கெல்லாம் யானை என தாருணமா வேண்டியதில் சில்லர் இருந்தா போடும் யான் எனது அற்றாதான் பார்க்கலாம்ங்கிறாரு அந்த உலகம் எதுவா இருக்க முடியும் இங்கிலாந்து எங்கப்படாது சில்லர் மலேசியா பாத்துடலாம் எங்க வேணும்னு பார்த்துடலாம் ஏ சுக்கரமணியன் சந்திரமண்டலம் கூட பார்த்துக்கலாம் அப்ப அதெல்லாம் அல்லன்னு அர்த்தம் சுக்கரமணம் சந்திரமண்டலம் நீ வேற நீ போய் கொடி கட்டிட்டு பறந்துட்டு வந்துட்டீங்க ஆனால் அதுக்கு யான் எனது என்று அற வேண்டியது இல்ல என்ன பாலியூஷன் அதுக்கு யான் எனது என்று அற்றால் தான் அந்த உலகத்துக்கு போலான் இருக்க சில்ல இருந்தா போலாம்னா நீ சொல்ற சந்திரமன் சுக்கரமும் வச்சுக்கோப்பா புத்தி வேண என்ன சொல்றாருன்னு அது எது இப்போ நானும் போனது இல்லப்பா போனா நான் ஏன் இப்படி பேசுறேன் நான் மோசத்துல இருக்கேன் அந்த வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் அதான் வீடு பேரு வீடு பேரு இதை ஒரு எழுதினார் இறந்துட்டார் பத்தி சொல்லப்படாது சனிதானம் அவர் ஒரே எழுதின டேபிள்ல வந்து நம்ம குருசாமி ஒன்னு குடுத்துருக்கு மதுரை குருசாமி இதை பாத்தீங்களான்னு நான் சுவாமி பழைய உடதான் பாக்குறது இந்த புத்துறையும் நான் பாக்குறதே பழக்கம் இல்லேன்னு அப்படி சொன்ன உடனே இல்லையா என்னதான் இருக்குன்னு பாருங்களேன்னு ஜீவே ஜீவ அப்புறம் குருநாதன் குடும்பம் போனேன் முதல் அதிகாரமே என்னன்னு அறிவர் வாழ்த்தான் உயர்ந்த உலகத்தை உயர்ந்ததாக புகழ உலகத்தை பெறுவர் அது எங்க இருந்து சொல்லுங்க லட்சமா அந்த உலகத்தை காட்டு புகழ் உலகம் உண்மையிலேயே சோ போட்டு கையெழம்பிட்டு மறுநாள் கொண்டு போனேன் என்ன படிச்சுட்டீங்களானது சுவாமி நேற்று உத்தரவுனால எடுத்துட்டு போனேன் சத்தியமா சொல்றேன் சோ போட்டு கழுவிட்டேன் அதனால் நானும் பார்த்ததில்லாம் வீடு பேரு மோட்சம் பார்த்தது இல்லதான் ஆனாலும் அவர் கருத்து என்ன குரோல் சுவாமிகள் யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா குரோல் சுவாமி எப்படா பாருமான் திருவடி பாக்கலான்னாரு நமக்கு இந்த யான்ங்கிறது எனதுங்கிறது என்னைக்கு அற்றுதோ அன்னைக்கே திருவடி பார்த்தல அடு மோன பரானந்தம் முடியாக ஞானம் திரு உருவாயிச்சு செயலறிவு கண்ணா அருளதி எனவேதான் இங்கே எந்த பாட்டு எந்த பாட்டு எந்த பாட்டுப்பா போச்சு பக்கியர் என்பது அப்படி அந்த பாட்டுக்கு என்ன பொருள் கேட்டா அவரு என்னைக்கு யாருக்கு அருமையானவர் இல்ல ியை தெ நிலையால் அப்ப தெரிய வேண்டிய நிலையில தெரிஞ்சா ரொம்ப எளியவர் தான் தெரிய முடியாது அந்த நிலைக்கு போகாம இருந்தோம்னா என்னைக்குமே காண முடியாது என்பது பொருள் ரொம்ப அருமை அன்பினில் காண்பவர்க்கு உண்மையாம் பெரிய நல்லடையாளங்கள் பேசினார் அந்த நல்லடையாளங்கள் பேசினார் ஏன்னா அரிய காட்சியர் அதுக்கப்புறம் அந்த பாட்டு எப்படி இருக்கு இல்ல பாட்டு எப்படி இருக்குது எங்க இருக்குது ஆமா அரிய காட்சியர் அப்புறம் தமது அங்கை சேர் எரியர் அவர் அடையாளங்களோடு பேசினாருங்கிறார் என்ன என்ன அடையாளம்னாரு தன் கையில நெருப்பு இருக்குமா ஏறு உகந்து ஏறுவர் காலமாட்டில ஏறுவாரான் கண்டமும் கரியர் கழுத்து கருப்பா இருக்கும் இல்ல காடுரை வாழ்க்கையர் எங்க இருப்பார் நள்ளீரூளில் நட்டம் பயின்றாடும்நாதனி அப்படி இருப்பாரு அதுங்களா காடுரை வாழ்க்கையர் ஆயினும் பெரிய அறிவார்க்கு என்ன விளக்கம் காணும் அப்படி சொல்லிவிட்டு என்ன சொன்னார் அவர் எப்படி இருப்பார் என்பதையும் அடையாளங்களோடு பேசினார் இந்த பாட்டுக்கு உரையுது இந்த பாட்டுக்கு உரையை நம்முடைய செய்கிளார் சொன்னதுன்னு இப்படி சொல்லியிருக்க அடுத்து உம் அடுத்து பாத்து பாருங்க ஆயினும் பெரியார் அந்த பாட்டிலேயே இப்படிலாம் சொல்லிவிட்டு ஆனாலும் ரொம்ப அவர் வந்து காலத்துல க இதா இருக்கும் காலமாட்டில தான் ஏறுவார் அந்த சுடுகாட்டுல தான் இருப்பான்னு சொன்ன உடனே நீ வந்து ரொம்ப எளிவர் நினைச்சிடாது ஆயினும் பெரியார் என்பது மேய இவ்வியல் வே என்று பின் முதல் பாய பூதங்கள் பல்லுயிரண்டங்கள் யாவும் இவர் வடிவு என்றதாம் அருமை அருமை அது மட்டுமல்ல உலகத்துல வந்து எந்த எங்கெங்க இருக்குதோ எல்லா இடங்களிலும் அவன் எங்கும் இருக்கு நம்முடைய இதுல அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அவருடைய ஒளிதான் ஒளி மற்ற எல்லா ஒளியும் அதற்கு அடங்கிய ஒளி திருவிசிப்பாவில ஒளி வளர் விளக்கே உலத்திலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வியே தெளிவாளிங்க அவருடைய ஒளிதான் என்றும் நீங்காத ஒளி பேரொளி மற்ற ஒளிகள் அமைக்கப்பட்ட ஒளி அருக்கில் சோதி அமைத்தவன் காண்க திருத்தகுமதியில் தன்மை வைத்தவன் காண்க திருவாசகம் இந்த சூரியனிட்ட ஒளி வச்சதவன் தான் மதியிட்ட தன்மை வச்சதவன் தான் இப்படியாக இதற்கு உரை காணணும் என்று சொன்னார் இந்த பாடலுடன் நம்ம நிறுத்தி பிற்பகல் வைகை கரையில் இருந்து இந்த பதிகத்தை பாடிக்கொண்டிருக்கிறார் இந்த பதிகத்தை பாடிக்கொண்டிருக்கிற அந்த பனிரெண்டு பாடல்களுக்கும் இருபத்தி மூன்று பாடல்களிலே விரிவரை தருகிறார் நம்முடைய சேக்கடார் பெருமான் அதுதான் நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பெரிய பாடல் இல்ல இப்பொழுது வெந்த சாம்பல் விரை என்று சொல்லுங்கிற ஒரு பாடல் அதுல அதுக்கு சொல்லுகிறார் வெந்த சாம்பல் விரை என்பது தமது அந்த மில்லொளி அல்லா ஒளியலாம் பந்து வெந்து அற மற்ற பொடியணி சந்தமாக கொண்ட வண்ணமும் தாட்டியார் அவரு இந்த வெந்த சாம்பல் விரை அவர் எல்லாருக்கும் இவருக்கு என்னன்னு கேட்டா சாம்பலை தான் பூசுறது எது திருநீர் அல்ல திருநீற்று போய் அணிகிறார எதற்காக அணிகிறார் என்று கேட்டால் அது காரணம் சொல்லுகிறார் இப்பொழுது அவருடைய அந்த ஒளிதான் ஒளி அவர் என்ன செம்மேனியம்மான் நம்முடைய பெருமான் செம்மேனியம்மான் இருக்கிறார் அந்த ஒரு பரம்பொருள் தவிர உலகத்துல மற்ற எந்த பொருளும் நிலையாது அந்த நிலையாது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த சாம்பலை பூச்சிதான் அப்போ எல்லோருமே என்ன ஆச்சுன்னு கேட்டா நாமெல்லாம் நம்ம போனவர்கள் முடிவில் ஒரு பிடிச்சாம்பலாய் போயிடணும் ஆனால் அவர் மட்டும்தான் என்றும் ஆதி மந்தமில்லா அரும்பெரும் ஜோதியாயிருக்கிறார் என்பதை வழக்குவதற்காகத்தான் அவர் திருமே அணியில் திருநீரணிகிறார் என்ற ஒரு அருமையான குறிப்பை தந்தார் இனி அடுத்தது தமக்கு தந்த எருதாயிலர் என்பதும் அமைத்திங்கு அவையும் ஆங்கவை வீந்த போது இமைத்த சோதி அடைக்கு பின் இதழால் நம நமக்கு நாதர் பிறப்பிலர் என்றதாம் இது ஒரு அருமையான அமைப்பு இப்ப சில மதங்களிலே அந்த தெய்வம் பிறந்து வாழ்ந்து ஒரு காலத்தில் மறைந்ததாக இருக்குது எல்லா சமயங்களிலும் ஆனால் நம்முடைய சமயம் ஒன்றில் தான் சிவபெருமான் ஒருவர் தான் இதுவரையிலும் இன்னார் வயசுல தோன்றியதாக இத்தனை நாண்டு வளர்ந்ததாக இத்தனை ஆண்டுல மறைந்ததாக பேச்சுக்கரமில்லை காரணம் தாயும் இல்லை தந்தையில் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் நிறைய தேவார்த்து வேண்டியிருக்கு அவன்தான் முந்தி அவன்தான் நடு அவன்தான் இறுதியா இருப்பான் அவனுக்கு ஒரு முந்தி அவனுக்கு ஒரு நடு அவனுக்கு ஒரு இறுதி கிடையாது அதனால்தான் தலைவனுடைய தலைவனை எப்படி சொல்ற நமக்கெல்லாம் தாய் தந்தையாயிருப்பான் ஆனால் அவன் தனக்கு ஒரு தாய் தந்தை எந்தி இருக்கிறான் என்று சொல்றான் ஒரு காலத்திலயே அவன் வந்து அவதாரமோ பிறவியோ எடுத்ததே இருந்ததனே இருந்தபடி இருந்தே செய்தானே தவிர செய்து வருகிறானே தவிர ஒரு பிறப்பில் இதுதான் சைவசிதானத்தில் முடிந்த முடிவா சொல்லப்படுவது அதனால் தான் இந்த தந்தை தாயல் என்பது அவன் தான் பரம்பொருள் அவனுக்கு மேலே யாரும் இல்லை என்பதை தந்தை தந்தையர் தாயல் என்று சொன்னார் என்னுடைய ஞான சம்பந்தர் என்று சொன்னார் இனி அடுத்த பாட்டுல தம்மையே சிந்தியாயனும் தன்மைதான் மெய்மையாகி விளங்கொழிதாமன இம்மையே நினைவாரம் இருவினை போக்குவர் என்றதாம் வினையை நீக்குவான் நீக்கம் பெற வேண்டும் என்றால் பெருமான் தான் செய்ய முடியும் ஏனையெல்லாம் இறந்து வருவதனாலே அவர வினையை உடையவர்களாக இருக்காங்க அப்ப வினையிலவன் ஒருவன் என்றால் இருவினை இல்லாதவன் பெருமான் தான் அதனால தான் அவனால் தான் இருவினை நீக்க முடியும் என்று எவன் ஒருவனுக்கு இருவினை இல்லையோ அவன் நம்முடைய இருவினை நீக்க முடியுமே தவிர தனக்கே இருந்து கலை கடல்வாழ் சொல்லு இருவினையெல்லாம் ஒப்புத்து ஒத்துக்கிறார் சாமி திருவள்ளுவர் நல்வினை தீவினை எல்லாம் ஒத்துக்கிறார் இல்லைங்கிறவனுக்கும் திருவள்ளுவருக்கு இந்த ஜென்மம் இல்ல ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் சம்பந்தம் இல்ல ஏழு ஏழு ஜென்மத்துக்கு சம்பந்தம் இல்லை மறக்கவே இல்ல திருவள்ளுவர் கருத்து அதள் சேர் இருவினையும் அங்க கூட அருமையான சித்தாந்தம் தான் அங்க இருக்குன்னு இப்ப தீவினை வந்து நமக்கு தீங்கு தருது அது தீவினை வேணா இருள் சேர் நல்வினையும் இருள் சேர்ங்கிறது ஏன் இருள் சேர் இருவினையும் அப்போ நல்வினை நமக்கு நன்மை நடக்கிறது எல்லாம் கூட நன்மையா நடக்குது அதுவும் இருள் சேர்ந்ததுதான் தீவினை வேணா நீங்கணும் நல்வினையே நீங்கணும் பெண்ணிக்கு மாதிரியே தினமும் திருவடி மருத்துவ நடக்க தினமும் வடபாகத்தோட சாப்பிட அப்படி இருக்கு நல்வினை வேணா இப்படி இருந்துருக்குமே பம்புல்லாம் போகுது தீவினை தானே நீங்கணும் எதனால் நல்வினையும் போகணுங்கிறாங்க இந்த நல்வினி வடபாயசோட சாப்பிடணும்னாலும் அதுக்கு ஒரு பெருவியில் தேவைன்னு இருக்கு அந்த பெருவியில இருந்தேன்னா என்னைக்கு இருந்தாலும் வடபாயசோடவே நாலஞ்சாளும் சாப்பிட்டேன்னு வச்சுக்க அப்ப நான் டாக்டர் போக வேண்டியதுதான் ஆமா திருவள்ளுவர் மிகினும் குறையணும் நோய் செய்யும் சிவ சிவ ஒண்ணுமே இல்லை நிறைய வடபாயசம் கிடைச்சுன்னு சாப்பிட்டுனா தொலைஞ்சு போகுதுங்க அதுக்காக தான் என்ன மாதிரி சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் தொலைச்சுக்கணுமே வச்சு தள்ளினா போச்சுடா உடம்புங்க ஆவே இப்ப என்ன தெரிய வரியில் நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலாம் இருள் சேர் இரு என்றார் அதனாலதான் நம்ம நல்லது செய்யும் போது என்ன தீவினை செய்யவே கூடாது நல்வினை நிறைய செய்யணும் எப்படி இந்த மாதிரி அன்னதானம் இதெல்லாம் செய்யறது வழிபாடு செய்வது இதெல்லாம் செய்யலாம் செஞ்சா மீண்டும் பிறப்பு வருமே அதனால என்ன செய்யணும் நல்வினை செய்கின்ற பொழுது நாம் செய்தோம் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடும் அது எப்படி வெறிய வாய்நாள மட்டும் போதாது மனசுலயே இருக்க கூடாதான் சிவசிவா அது வரணும்னா லேசில இல்ல ஐயா நீங்க அன்னைக்கு அருமையா நடத்தினீங்களேன்னா சிவசிவா அடியே நீங்க நடத்தின நடராஜால நடத்தினது இன்னொருத்தன்னு சொல்லாதீங்க உங்க வாய்நாள் அப்படின்னு ஆமா அன்னைக்கு நான் ஐநூறு பேருக்கு அப்படி போட்டேன் எங்க கூடாது தொலைஞ்சது நடத்தின பத்து ரிசர்வேஷன் பண்ணிட்டான்னு அர்த்தம் இந்த மாதிரி சொன்னான்னா நான் தானே செஞ்சேன்னு சொன்னா இன்னொரு அஞ்சு ஆறு பிறவைக்கு ரிசர்வேஷன் இப்படியே ஒதுக்கீடு பண்ணிட்டான்னு அப்ப தீவினை செய்யவே கூடாது நல்வினை செய்யும் பொழுது இவை எல்லாம் அடியேன் செய்தது இல்ல பெருமான் செய்தது காலையில் இருந்து நான் தான் இவங்க சொன்ன ஒளிய நான் பெருக்கனேன்னு சொல்லிச்சுன்னா எவ்வளவு மடத்தனமோ அவ்வளவு மடத்தனம் நாம் செய்தேன் மைக்கு என்ன செஞ்சது யாரோ ஒரு ஆள் கத்தலாம் அது வாங்குதே தவிர தானா முடியுமோ முடியாது அது பெருமான் செய்து வைக்கிறான் இந்த உயிரை கொண்டு அதுபடி செய்யறான்னு தவிர நான் செஞ்சேன் அப்ப இருள் சேர் இருக்கும் நீங்க தீவினை கூடாது என்ற எண்ணத்தோடு ஆதலால் தான் என்ன சொல்லுவாங்க இவர் மடத்திலேயே வளர்ந்துட்டாரப்பா அதனால போய் சைவ சித்தாந்தோ இந்த கருத்துக்கெல்லாம் மறுப்பு சொல்லு மறுப்பு சொல்லு பாப்போம் ஆதலால் அதனால்தான் வினை எல்லாம் நல்வினை செய்ய செய்யும் போது நிறைய செய்யணும் அவையெல்லாம் பெருமானால் செய்யப்படையே தவிர இது கரி நான் ஒலிபெருக்கி மாதிரிப்பா செய்யறதெல்லாம் பெருமாள் ஆனா இந்த வர சத்தத்தை கேட்டு ஒலிபெருக்கிய செய்யுதுன்னு சொல்லக்கூடாது இல்ல அது போல நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது நல்லா சிவஞான சித்தியார்ல ஒரு பாட்டு இதுக்காகவே சைவசந்தான சாஸ்திரத்துல சிவஞான சித்தியார்ல இது மாதிரி சொன்னது வேற யாருமே சொல்ல சிறிச்சில இடங்கள்ல சிறிச்சில பேர் அணுகின முறை தனியா இருக்கு யான் பிறரு செய்தார் என்ோ ரொம்ப அருமையானது நீங்க நல்லா இங்கெல்லாம் சித்தாந்தம்லாம் படிச்சவங்க எல்லாம் இருக்கீங்க படித்துக்கொண்டே இருக்கீங்க அதனால இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு யான் செய்தேன் ஐயா இந்த தாரோடு போட்டாங்கன்னா இதெல்லாம் முப்பது ஆண்டுக்கு முன்னால ஒண்ணும் இல்லீங்க நாம் போய் உட்காந்து என்றோ பிறர் செய்தார் நான் தான் என்றோ என்னுடைய என்றோ இது யான் என்றோ என்று நினைக்கின்ற கோனை கோனைங்கிறது மூணு சுல்லினை என்ன கொன்ன கோண புத்தின்னு அர்த்தம் இப்படி நினைப்பதும் சொல்லுவதெல்லாம் நல்ல புத்தி கோணல் புத்தின்னு அர்த்தம் என் அது என்னும் இக்கோனை இந்த மாதிரி கெட்ட புத்தி என்ன பண்ணும்னு கேட்டா நெருப்புல போட்டணும்னார் எந்த நெருப்புல போடுறதுன்னார் புத்திய போய் நெருப்புல போட முடியுமா முடியாது என்ன ஞான எரியால் வெது பி ஞானம் என்ற நெருப்புல அதை கொண்டு போட்டணும் எது என்னது யான் என்னது யான்ங்கிறத அந்த ஞானம்ங்கிற நெருப்புல போடணும் இப்படி சொன்னது பதினாலு சாத்திரத்துல ஞான சித்தாரு நெருப்புல கொண்டு போட்டு செவ்வே நின்றுட அப்போ எந்த ஒன்றும் என்னால் ஆயதல்ல எல்லாம் தெருவருளால் ஆயது இந்த ஒலிபெருக்கு கருவியாயிருப்பது போல அந்த செய்யறதுக்கு ஏதோ நாம் என்ன முன்ன நிற்பலாம் அவ்வளவுதான் சர என்னதல்லப்பா என்று நினைத்தால் என்ன செய்யும்னாரு செவ்வே நின்றுட தான் செம்மையாக நின்றால் தத்து வந்தான் தனையளித்து முன் நிற்கும் வினை ஒழித்துட்டு ஓடும் அப்ப பெருமானம் முன்னில இருப்பான் இவனுக்கு எடுக்கும் எல்லா காரியங்களுக்கு முன் நின்று இருப்பான் வினைங்கிறது திரும்ப இது எப்படி இருந்தா இப்படி இருந்தா இது முதல் ரெண்டு வரி முடிவு அடுத்த ரெண்டு வரி சரி ஆயிரம் ஒன்னால் என்னையா எனக்கு சரிவல்ல நான் நான் தான் எனக்கு வருது அப்படின்னா வாடான்னார் எனும் அவர்க்கு இல்லை எதிர்த்தால் நான் தான் செய்வேன் போகத்தை பண்ணு விக்கும் கண்மம் இன்னும் பல்வேறு பிறவிக்கு வேண்டிய சல்பைட் வச்ச மாதிரி போ மேற்கொண்டு வரும் நண்ணு விக்கும் போகத்தை பண்ணு விக்கும் கண்மம் ஊன் செய்யா ஞானந்தான் உதிப்பினல்லால் எனவே இந்த யான் எனது என்பதை விட்டால்தான் நமக்கு இந்த ஆன்மா கரையேறும் என்று அதன்படி நீ நடக்காவிட்டால் என்ன ஆகும் மீண்டும் மீண்டும் பிறந்த இறக்கணும் அது என்று நீங்குகிறதோ அன்றே அதை நீங்கும் அதனால கால சொன்ன பாருங்க யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா கோரல் இந்த ரெண்டு அற்றது திருவடியே வந்துடுதுன்னு எடுத்துக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் விஞ்சி போனாங்க அவர் சாத்திரம் இவர் சோத்திரம் இவர் திருமுறை அடாரம் எல்லாம் ஒன்றேதான் சொல்லால் வேறுபடுவென்ற போதிலும் ஆனா பொன்மையால் ஒன்றுபடுகிறது இங்கேயும் சொன்னாராம் எனவே அப்படிப்பட்ட நினைவு வரக்கூடாதான் தம்மையே சிந்தியாயனும் தன்மையான் மெய்மையாகி விளங்கொழிதாமன இம்மையே நினைவார்த்தம் இருவினை பொய்மை வல்லிருள் போக்குவர் என்பதாம் எனவே அந்த இருள் சே நிறுவனை நீங்கும் என்று சொல்லலாம் வர் எ ய யார்கள்த்தி எப்பொரு கூட்டினும் முந்தையோரைய கூற்றில் முடிவதென்று அந்தராய் வேந்தர் அருளினார் பாருங்க பெருமானை எப்படி நம்ம சொல்லணும் அழைக்கணும் எந்த யார் என்று சொல்லணும் இந்த எந்த யார் சொன்னே ஒரு தேவாரம் ஞாபகத்துக்கு வரணுமே வருதா அப்ப சுவாமிகள் எந்த யார் திருநாமம் நம சிவாயம் என்றழுவார்க்கு இரு வி சும்பில் இருக்கலாமே ப்ப எடைய தந்தை எம்முடைய தந்தை என்று அதான் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து அப்பன் நீ அம்மை அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் கொட்டீர்கள் இப்படி நினை வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடலால் விளக்குகிறாராம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமாள் பாதி ஆட்பாலவர் கருளும் திறம் நாதன் மாட்சி கேட்க ஓதும் எல்லை உழைப்பிலாதலின் யாதும் ஆராய்ச்சி இல்லை என்பதாம் ரொம்ப அருமை நம்முடைய பெருமாவனுடைய செயலுக்கெல்லாம் காரண காடி கட்டிக்கப்படாது ஐயா ஞான சம்பந்தருக்கு உமையொமையோட பால் கடந்து கொடுத்தாரு ஆனா அப்பர் சுவாமிகளுக்கு சூளை நோயை கொடுத்து அக்கா அக்கா இல்லாம தம்பி எல்லாம் எங்கேயோ தனியா இருந்து அப்புறம் சூளை நோயை நீக்கி அக்கா கூட சேர்த்து இப்படி வந்தது அது சுந்தரம் அது முன்னையே கூட அதை நீக்கிருக்கலாம் கல்யாண கட்டத்துல அதுவும் மனைவி கூட உக்கார அங்க இருக்கவே நாலு பேர் சேர்ந்து உட்காருங்கப்பா தம்பி ஐயா சேர்ந்து உட்காருங்கன்னு சொல்லியிருப்பான் உட்கார்ந்து இருக்கு இந்த நேரத்தில் நிமிஷம் இருந்தது திருமாங்கலி ஆயிருக்கும் அப்ப போய் தடுத்தார் மணிவாசகர் மாண்டுமிகு அமைச்சர் குளச்சிரையார் மாண்டுமிகு மணிவாசகர் மாண்புமிகு மாண்புமிகு ஆமா ஆமா எங்களுக்கு மாண்புமிகு ரொம்ப சொந்தம் அமைச்சர் இருக்காரு மாண்பு மிகுவா இருந்தார் குதிரவாங்க போனார் போனவர் என்ன அருமையா போய் குதிரை வாங்கிட்டு வந்தாய் என்று நாலு பேருக்கு நாலு விதமா ஆட்கொண்டார் இத போய் ஒருத்தர் எடுத்து வச்சுக்கிட்டு ஐயா நான் பீகை இறைவன் அருளும் திறம் நால்வர் திறம் என்று எடுத்துக்கிட்டு நான் ஆராய்ச்சா ஒருத்தர் சரி என்ன ஆராயணும் எடுத்துக்கொண்டது சரி ஆனா போய் ஏன் அவருக்கு பாலை கொடுக்கணும் இவருக்கு ஏன் ஓலைய கொடுக்கணும் ஓலை கொடுத்த அனிமையாக்க மணிவாசகருக்கு ஏன் காலை கொடுக்கணும் ஒருத்தருக்கு ஓலை கொடுத்து ஒருத்தருக்கு காலை கொடுத்து இன்னொருத்தருக்கு பாலை கொடுத்த ஏன் அப்படின்னு போய் யூனிவர்சிட்டி ஆராயாத மக்கு பயல உன் அறிவு இல்ல அதுக்கெல்லாம் தகுதி இல்லை ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் அரை இறைவனுடைய செயல்களை இது ஏன் இது ஏன் இது ஏன் என்று கேட்காதே அந்தந்த ஆன்மாவை எப்படி ஆட்கொள்ளணுங்கிறது அவனுக்கு சித்தம் இருக்குது அதுதான் பழைய பழைய பழமொழி ஆடி மாட்ட ஆடி கரகன பாடி கறக்கிற மாட்ட பாடி கரகன அப்படி ஒரு பழமொழி உண்டு இப்பதான் மாடே இல்லை அதனால பேச்சே இல்லை பாலெல்லாம் பவுடர் ஆள் பாக்குறோம் ஆமா இனிமே எல்லாம் வந்து திருவாசகமே விளங்காது என்னது கரந்த பால் கண்ணாலோடு நெய் கலந்தாற் போல அது என்ன சார் எங்க வந்து கரப்பாங்க பால ஐயே கரந்த பால்ங்கிறார் அதெல்லாம் பைக்குள்ள போட்டு நம்ம இதுல வருது டப்பியா கறந்த பாலுங்கிறார் என்று இதுவே விளங்காம போகுது கொஞ்ச நாள் நாம எல்லாம் பொட்டிப்பாடுலயும் பவுடர்லயும் வந்துட்டதுனால விளங்க விளங்க இப்படி போற காலம் அதனால் இதெல்லாம் ஏதுக்களாலும் எடுத்து பெரிய பெருமானுடைய செயலை ஆராய்வதற்கு நீ யார் அது ஆராய்தல் கூடாது ஏனென்றால் அந்த அருளிப்பாடு அவருக்கு தெரியும் யாருக்கு பெருமானுக்கு தெரியும் அந்த அடியாருக்கு ஆட்குள்ளும் தெரிந்த நீ இடையில் புக என்பது கருதுறாராம் அடுத்த பாட்டுல சரிங்களா ரொம்ப இதெல்லாம் வாக்கு உ ஆதலில் ஆதி ஆட்டால் அடிந்து கோட்பாளவும் முன்னை வல்வினையும் முடிவை காவலர் என்ன கடமை செய்யணும் நினைக்கணும் நல்லனவே சொல்லணும் பெருமான் திருவிழி இடையராது வணங்கணும் கிடப்பது பணி செய்து ஆராய்வதே இல்லை ஆராய்ச்சி சொன்ன ஒரு பெரியவர் எண்பத்தி ஒரு வயசு என் கடன் பணி செய்து கிடப்பது அவ்வளவு என்பதெல்லாம் இந்த பாடல் இவ்வாறு கூறினார் அடுத்தது அண்ண ஆதலில் ஆதி படிச்சுக்கோ மண்ணும் ஏது கடால் தன்னது ஒப்பு வேறின்மையில் சங்கரன் இன்ன தன்மையை ஏது எடுத்து காட்டன்னால் அழக்கில என்பதாம் அதனால பெருமானை போய் ஏதுக்களாலும் எடுத்த முடியாத வேண்டாம் நீ சோதனையில் தொழிலாற்பாணத்துல ஒரு பகுதி யாருடைய வரலாறுன்னு சொல்லி உன்னை சோதிக்க துணிந்தேன் அந்த பெருமானே என்னுடைய சோதனைக்கு அப்பாற்பட்டவன் என்று தெரிந்திருந்தும் நான் சோதனையில உன்னை சோதிச்சனே சோதனையில் அகப்படா சோதி உன்னை சோதிக்க துணிந்தேன் ிடத்து என்ன குண்கண்டு கேக்கிறார் அத இறைவனின் நாம் சோதிப்பதற்கு அருகதை இல்லை என்பதை சொன்னார் இனி மாக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றும் என்பது ஆதி சுடற் அன்பின்கத்துள்ளாக்கி போதித்த நோக்குற்று ஒடியாமல் பொருந்தி வாழ்ந்து பேதித்த பந்த பிறப்பின் நெறி பேர்மின் என்றாம் ரொம்ப அருமை நம்முடைய துக்கமற்ற எல்லாம் நீங்கணும்னா என்ன செய்யணும் மனக்கவலை இத போக்கணும்னா ஒரே ஒரு ஆள் தர்ராஜா பாத்துக்க மணக்கவலை மாற்ற தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு அவர் சொல்லாத ஒண்ணுமே இல்லை அதனால மனதில் நமக்கு கவலை இருக்குன்னா சொல்லணும் பெருமாண்ட சொன்னா கவலை நீங்க எனவே அதுதான் இங்கே இறைவனை நீங்கள் என்று சொன்னார் ஈண்டு சாதுக்கள் என்று எடுத்து வேண்டும் வேட்கையெல்லாம் விமலர்தால் பூண்டு போற்றுவீர் சார்பின் என்று ஆண்ட சன்பை அருளினார் அல்ல சாதுக்கள் என்று தொடங்குற பாட்டு என்ன சொல்றாரு கேட்டா நீங்க யார நாம மனம் பற்ற வேண்டும் இறைவனையே பற்றி என்ன வரும் வேண்டும் வேட்கையெல்லாம் விமலர்தால் பூண்ட அன்பினில் போற்றுவீன் நீங்க ஆசைன்னு வைத்தா இறைவனை மரத்துல வைங்க வேற எந்த பொழுதுல ஆசை வைக்கணும் ஆசை அல்லது பற்று வைத்தா பெருமான் மீது வைங்க வேற யாரையும் அப்படி வைத்தால் பெரு பற்றுக பற்று அதை பிடிப்பா பற்ற பெருமானை பெருமானை பிடிக்க பிடிக்க பிடிக்க இந்த பற்று தானா போடும் அவர் சொல்லாது ஒன்றுமே இல்ல சாமி திருவள்ளுவர் அதனாலதான் மற்ற சமயங்கள் திருவள்ளுவரை போற்றுவதை விட நம்முடைய திருக்குறள் சைவசத்தான் அதிகமா போட்டு கைலாயத்துல போய் சேரமான் பெருமாள் நாயனா ரெண்டு குரலை அப்படியே வைக்கிறாரு கைலாயம் ஏறிய சிறப்புடையா நீங்க குரல் கருத்து எடுத்தா கூட அது என்னையா ஒரு கருத்து ரெண்டு பேருக்கு வரப்படாதுன்னு சொல்லலாம் குரலே தூக்கி போடுறோம் கைலாயம் வரை சென்ற குரல் நம்முடைய வேண்டுகால் வேண்டும் பிறவாம என்றமையால் வேண்டி நகது ஒன்றுமே வேண்டுவது பாருங்க நமக்கு அவர் சொல்ற திருவள்ளுவர் தோன்றினால் ஞான ஆசிரியர்கள் தாம் வணங்கும் ஆசிரியர் திருவள்ளுவர் இருக்கே இருக்கு இன்னொரு குரல் இருக்கு சார்பு கெடஒழிகின் என்றமையால் என்றமையால் யாரு திருவள்ளுவர் சொன்னதுனால நீ என்ன நினைக்கணும் சார்புணர்ந்து சார்பு கடை ஒழுகு தனக்கு மேலல்லையால வச்சு பாடுறாங்க அதனால்தான் பழுத்த சைவசத்தாந்தியவர் அதனாலதான் நம்முடைய மயிலாப்பூர்ல அவருக்கு ஒரு கோயில் இருக்குது அருமையா திருநீரணிந்த கோலத்தோட இருக்கு அதுதான் உண்மை திருவள்ளுவரே தவிர துர்வாசர் மாதிரி போட்டுக்கிட்டு இதெல்லாம் யாரையும் துருவாசர் இரு அமைதியே வடிவானவர் இது இப்படி இருக்கு யார போய் குத்த போது ஒரே ஒரு நிறுவனம் தான் போட்டுக்குறள் பதிப்பிக்கும் போது மயிலாப்பூர் பதிச்சாங்க அந்த வடிவம் தான் வடிவம் உண்மை வடிவம் எனவே இவ்வாறு இந்த சொல்லுக்கெல்லாம் ஆடும் எனவாம் திருப்பாட்டில் அமைந்த மூன்றும் நீடும் புகழோ பிறர் துன்பம் நீக்கதற்கோ என்று தேடும் உணர்வீர் கூடும் கருணைத்தீரம் என்றனர் கொள்கை மேலோ அதுக்கு அடுத்த பாட்ல பெருமான் எப்பொழுதும் இடையராது ஆடிக்கொண்டிருக்கிறான் அல்லது இப்படி வந்து தட்சிணாமூர்த்தி வந்து காட்டிட்டு இருக்கிறான் இப்படி ஏன் சார் ஒவ்வொரு கோலம் இருக்கு எல்லாம் உனக்காத்தான் தான் அவனுக்கு என்னது ஆடணும் வேண்டிய உனக்காத்தான் ஏன் சார் எனக்காக ஆடுறார் என்ன ஆடுகிறார் உண்மை வழக்கம் தாண்டம் ஆடும் படிகேல் ஐயனி அம்பலத்தான் ஐயனி நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் நீங்களே அப்புறம் என்ன கடைசியில முடிப்பாரு இந்த நமசிவாய்கிற மந்திரமே நடராஜாவில தான் அமைஞ்சிருக்குழுத்து நடராஜா ஏன் ஒருத்தர் உதர்றார் ஏன் நெருப்பு வச்சிருக்காரு அவர் ஒன்னும் உதர வேண்டியது இல்ல உங்க இருக்கிற சரக்கெல்லாம் உதற வேண்டியது இருக்கு எது மாயை தனி உதறி உங்கட்டு இருக்கிற டன் வல்வினை இருக்குது அதை வல்வினையை சுட்டு நெருப்பு வச்சிருக்கிறான் ஏன் ஒருத்தர் போட்டு காலை வச்சு அமுக்கிறான் ஆணவம்ங்கிற ஒரு மலருக்க அதை அமுக்கலாம் மலம் தாய அமுக்கி இப்படியே வச்சிருக்காரு என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் அப்படின் அப்படி சொன்னார் எல்லாருக்குதான் நடராஜா அப்படி இருக்கார் அவருக்குதான் பட்டுது என்ன இப்படி பார்த்தது என்னன்னு ஏப்பா எப்ப வந்தாப்பா என்று வந்தாய் என்னும் எம்பெருமாந்தன் திரு குறிப்பி இப்படி எல்லாம் அவன் இருக்கிற அந்த நடனமோ அல்ல மற்ற எந்த வடிவெடுத்தாலும் எல்லாம் உனக்காக தவிர அவனுக்காக சரி அடுத்தது கருதும் கடி சேர்ந்தயனும் திருப்பாட்டில் ஈசர் மருவும் பெரும்பூசை மறுத்தவர் கோரல் முத்தி தருதல் தருதன்மையதாதல் தண்டீச தம் செய்கி தக்கோர் பெரிதும் சொல கேட்டனம் என்றனர் பிள்ளையார்தாம் சண்டிகேசுவரை பத்தி சொல்லுகிறாரே இந்த பத் பதினாலு பாட்டை ஒரு பாட்டு சொல்றாரு சிவபூஜை செய்கிறவர்களுக்கு நல்லது செய்யணும் இல்ல இயலல் என்ன தீமையாவது செய்யக்கூடாது என்பதை நீ தெரிஞ்சுக்கத்தான் ஆ சண்டிகேசுவர வரலாறுன்னு சொல்லப்படுது ஒரே வார்த்தை முடிஞ்சுட்டாரு சிவபூஜை செய்யறவங்களுக்கு சிவபூஜை செய்யறவர்களுக்கு ஏதோ பூ எடுத்து கொடுக்கலாம் ஐயா நான் எடுத்து கொடுக்கட்டுமா தீமை செய்த ஒ மாதிரி நன்மை செய்வதும் இல்ல அதோட விட்டுருங்க முருகா முருகா சொல்லாமல் சொல்லி நினைவா நினை பெருமான் செய்யற மாதிரி நினைக்காமல் நினைவு ஆதி உலகோர் இடரீங்கடையேத்த ஆடும் பாத முதலாம் பதினன் புராணங்கள் என்றே ஓது என்று உரை செய்தனர் யாவும் ஓதாது உணர்ந்தனர் இந்த புராணம் புராணம்னு சொல்றமே அதெல்லாம் எதுக்கு வந்தது என்ன அதன் வழி நாம் ஓதி வீடு பெறத்தான் வீடு பெறத்தான் சிவபுராணம் எதுக்கு வந்தது முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யான் நம்முடைய வினையெல்லாம் நீங்கணும்னா சிவபுராணம் போன்ற இருக்கிற அந்த பிராணங்களை படிக்கணும் சொல்லணும் விடாமல் சொல்லணும் ஆகவே பிராணம் வந்ததே எதிர்க்குன்னா நாம் எல்லாம் உய்வத்தான் உயான் என்று சொல்ல பாற்ற பாராடி வட்ட திருப்பாட்டின் உண்மை காவல் தொழிலானியனும் கண்ணனும் காவல் பெற்றது யாவர்க்கும் மேலாய ஈசன் அருள் ஆடி பெற்று மேவுற்றது சரி பாராடி வட்டங்கிற பாட்டுல திருமான் சக்கரம் பெற்றிருக்கார் சொல்லப்படுதே இருக்கின்றது அந்த திருமாலும் சக்கரம் பெற்றது யார் அருளால் இறையருளால் என்று தெரியும் ஆகவே உலகில் எந்த உயிரிலும் எந்த நன்மை பெற்றாலும் அவையெல்லாம் காரணம் பெருமான் திருவருள் என்று உணர்ப்பா என்று சொன்னார் மாலாயவன் எனவரும் திருப்பாட்டில் மாலும் தோலா மறை நான் முகனும் தொடர்வாம் அமரர் ஏலா வகை சுட்ட நஞ்சுண்டு இரவாமை காத்த மேலாம் கருணை தெரும் பெங்குரு வேந்தர் வைத்தாரு சரி திருமால் பரமன் இவங்கெல்லாம் சொல்றாங்கல்லையாரு அவங்க எல்லாம் எதனால இருக்க முடிஞ்சது என்ன எல்லாம் இப்படலை கடைஞ்சவுடனே அமுதம் வந்தது அல்லவா அடுத்து விட்டு ஆம்பளை தானே சாப்பிட்டுது நஞ்சுன்னு வந்தது அடுத்து விட்டு ஆம்பளை ஏன் அபுதம் வரும்போது வரும்போது என்னன்னா அடுத்த இன்பம் நீங்களும் நஞ்சம் விஷம் அப்படின்னு ஒரே ஒரு ஆம்பளை தான் நம்ம ஆம்பளை இருந்தது போய் சாப்பிடுது அப்ப மற்றதெல்லாம் பொம்பளை சாப்பிட்டு இன்னைக்கு இருக்குது என்னைக்கு இருக்கும் இப்படியாக இருக்கிறது ஆன அற்றன் என்ற திருப்பாட்டில் கூட மாநகரத்து சங்கம் வைத்தவன் ஈனர்கள் எல்லைக்கு இட்ட ஏடு எதிர்ந்து செல்லில் ஞானம் ஈசென்பால் அன்பே என்ற ஞானம் உண்டாறு அந்த கரிசி அந்த பாட்டுல என்னன்னு சங்கம் வைத்தவன் அதனுடைய அருமையாக மதுரையிலே சங்கம் இருந்தது தமிழாராய்ந்தார்கள் அந்த தமிழாராய்ந்த ஆய்விற்கு தலைவனாக இருந்தவன் பெருமான் யார் சொல்ற இறையனார் கலவியன்னு ஒரு நூல் இலக்கண நூல் அந்த இறையனார் கலவியில தான் அந்த சங்கம் வைத்ததும் பெருமான் அதற்கு தலைவனாக இருந்ததும் சொல்லப்படும் அதுதான் மதுரைக்கு போனோம்னா மதுரைக்கு போனா சொக்கநாதர் போகணும் சொக்கநாதரை போனோம்னா அப்படியே வளமா வரும்போது அப்படி வந்து இந்த படம் அந்த ஒரு இது மேடை இருக்கும் அது மேல ஏறி பாக்கணும் ஏறுனா நடுவில் பெருமான் சொக்கநாதர் மற்றபடி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் ஏன்னா சங்க காலத்திலே நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் இருந்த ஆராய அதுக்கு தலைமை தாங்கியவன் தேவெருமா என்று தெரியும் அதனால நம்ம எதிர குன்றக்குடி ஆதீனத்துக்கு உரிய கோயில்களிலே திருப்பத்தூர் ஒண்ணும் திருப்பத்தூர் ஒண்ணும் நம்ம புதுக்கோட்டை டு மதுரை போனோம்னா திருப்பத்தூர் ஒரு இடம் நிற்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிற்பான் அந்த ஊர் கோயில் நம்ம குண்ட குண்டக்குடி ஆதீனத்துக்கு உரியது அங்க நம்ம நாவுக்கரசரு பாடல் பெற்றது அந்த இடத்துலதான் நாவுக்கர் சொன்னார் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனகிழிதருமிக்கு அருளினோன்கான் பெருமான் தானும் ஒரு புலவராக இருந்து தருமிக்கு பொற்கடி வழங்கி கொடுத்ததப்பா அச்சங்கம் ஏறி நற்கனக கிழிதருமி அருளினோன்கான் என்று சொன்னார் இந்த ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு பழைய குண்டக்கூடி சன்னிதானம் இதுக்கு முன்னேறவங்க எப்ப தமிழ்ச்சங்கம் வைத்ததை நம்முடைய திருநாவுக்கர் சுவாமிகள் இந்த கோயில பாடி இருக்காரோ இந்த கோயில் தங்களுடைய ஆதீனத்தில் இருப்பதனால ஆண்டுக்கு ஒரு முறை தமிழ்ச்சங்க புறவர் கூட்டத்தில் நடத்தினார் மூன்று நாள் மூன்று நாள் அப்போ மூன்று நாள் என்ன செய்வாங்க தானே இருப்பாங்க இருந்துட்டு சிச்சில வினாக்கள் எல்லாம் கேட்டு இதுக்கு நீங்க என்ன கருதி என்ன கருதி அதாவது சங்கம் இருந்து ஆராய்ந்தது போல கொஞ்சம் செய்யணும் உடனே இப்ப நடக்குதான்னு கேட்பீங்க தமிழர்கள் என்றுமே ஒன்றை தொடமாட்டார்கள் தொட்டால் அதை நீடிக்க மாட்டார்கள் எந்த ஒன்று யாரு தொட்டாலும் சில ஆண்டுதான் இருக்கும் பிறகு அது வர மாட்டோம் தொடர்ந்தா நல்லது வந்துடுமே தமிழர் அந்த நல்லதுக்கு புறக்கவில்லை சிவம் அதனால பாட்டுல தங்கம் வைத்ததும் எல்லாம் நமக்கு அன்பு கொள்ள வேண்டும் என்று உணர்வதுதான் ஞானம் என்பது பிறப்பையோ துன்பத்தையோ நீக்க வேண்டுமானால் ஒரே ஒருவன் இறைவன் அவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று அறிவதுதான் ஞானம் அதான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் அவனை அடையடை என்ன கிடைக்கும் பாவா மாதானை அற இந்த பிறப்புங்கிறது போகும் மாற்றும் பாங்கினில் என்னன்னாரு மாடு மேய்க்கிறவனு கூட சொல்லிவிடலாம் ஒன்றை விடணும் இன்னொன்னு தொடனும்டா அவ்வளவுதான எதை விடணும் பிறப்பை விடணும் எதை தொடனும் ஆண்டவனை தொடனும் ஓ அதான் ஞானம் இவ்வளவு தானுங்களா இவ்வளவுதான் ஞானம் ஞானம்ங்கறத விளங்கிக்க முடியுது செயற்பாடு வரும்போதுதான் கஷ்டம் எங்க இதை விடவும் மாட்டேங்கிறோம் அத விடவும் அப்ப விடுதலும் தொழுதலும் ஞானம் விடுதல் இந்த உலகியலை தொழுதல் இறைவன் திருவடியை அதான் ஞானம் எனவே இந்த ஞானம் எல்லாம் நமக்கு அந்த பாடல்ல அலுவலா என்று சொல்லு சொல்லி இவ்வளவு பாட்டு விளக்கம் சொல்லி ஒரு பதியத்துக்கு சொல்றார் ஐயா இந்த பதியத்துக்கு விளக்கம் அருமையா சொன்னீங்க அப்படின்னா சிவ சிவ இது மாதிரி இன்னொரு தரம் சொல்லாதீங்க யாரு கேக்குற இல்லீங்க காலையில இருந்து இருபத்தி பாட்டு வரைக்கும் நீங்க விளக்கீங்க அப்படி சொல்லப்படாதுங்க என்ன சொல்லுங்க ஏதோ ஞான சம்பந்த திருவடியை வணங்கி அவர் அருளி செய்த இந்த பாட்டை வணங்கின பாட்டுக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிட்டேன் விளக்கம் எல்லாம் சொல்லுப்பா சிவ இப்படி பெரியவர் சொல்லுவாரா நாமெல்லாம் விளக்கறேன்னு சொல்றத என்ன சொல்றது சொல்லவோ சொல்லும் இல்லை பெரிய ஞானிகள் இப்படி சொல்ல என்ன சொல்றது திருமுறை முற்றுமுறை முற்றோதல் ஒன்று உண்டு முற்றோதலில் இன்று நாங்க ஏதோ ஈடுபடும்படியாக இறைவன் செய்தான் நாங்க ஈடுபட்ட உண்டு இந்த பதியத்துக்கு விளக்கம் சொல்லையா என்ன செய்தாராம் வெறியார் போட் சம்பை எருவேந்தர் மெய்ப்பாசுரத்தை இந்த திருப்பாசுரத்தை கும்பிட்டேன் அல்லேன் உண்மையா அந்த பாடலுடைய தெரிந்து அதனுடைய உயர்வு அளவுல நான் மதிக்க எனக்கு தெரியல எனக்கு அவ்வளவு தெரியாது போதாது யாரு சொல்றது ஜெயிக்கிறாருன்னு தெரியாது என்னன்னாரு சிறியேன் அறிவுக்கு அவர்தம் திருப்பாதம் தந்த நெறியே சிறிதியான் அறி கும்பிட்டேன் அந்த பதிகத்தை அடியேன் ஏதோ ரொம்ப எனக்கு தெரியாது தெரிஞ்ச அளவுக்கு ஆண்டவன் உணர்த்திய அளவுக்கு ஏதோ அன்பினால் அந்த பதிகத்தை நான் கும்பிட்டேன் இப்படி சொன்னா திருமுறைக்கு எப்படி உட சொல்லும்னு தெரியணும் இதுதான் இதுதான் என்றாலும் சொல்லக்கூடாது ஏதோ ஆண்டவன் உணர்த்திய அளவுல ஏதோ ஒன்று ரெண்டு அது ஆண்டவன் உணர்த்தி செய்யலாம் அவ்வளவு நான் செய்தேன் அல்லது உரை கண்டேன் சொல்லுவோம் என்று அருமையாக இருபத்தி மூன்று பாட்டுல சொன்னார் இனிதான் அலரும் விரைசூள் பொலித்தாலியூள் ஆதி ஞானம் மலரும் திருவாக்குடை வள்ளலார் உள்ள வண்ணம் பலரும் உழந்துய பகர்ந்து வரைந்து யாற்றில் நிலவும் திருவேடு திருக்கையால் நீட்டித்தார் இப்ப எங்க நம்ம வரலாற்றையே மறந்துட்டோம் பாட்டுக்கு பொருள் போனதுனால இந்த பதியத்தை தான் அந்த சமணர்கள் முதல்ல ஒரு ஆத்தீனாத்தின் போட்டது ஓடி ஓடி பார்த்தது இழந்துட்டாங்க ஆனால் இவர் இந்த திருப்பதிகத்தை எழுதி அந்த ஆற்றிலே அப்படி இட்ட உடனே என்ன ஆயிட்ட திரு ஊடை பிள்ளை யாதம் திரு கையால் இட்ட ஏடு மறு ஊறும் பிறவி ஆற்றில் மாதவர்மனம் சென்ற பொறுப்பூனல் வைகை நீர் கிழித்து போகும் இருநிலத்தோர்களுக்கெல்லாம் இது பொருள் என்று காட்டி அருமையான ஓமை அந்த ஏடு போட்ட உடனே ஆறு இப்படி போகுதுன்னு சொன்னா அந்த ஏடு எதிர்த்து போதும் எது போல் போயது இந்த பிறவிங்கிற ஒரு பெரிய ஆற்றில ஞானியர் உள்ளம் என்பது எப்படி எதிர்த்து சொல்லுமோ அது அப்போ எல்லாரும் பிறவிங்கிற ஆற்றுல ஆத்தோட போனவங்கதான் நாமெல்லாம் ஆனா அந்த ஆற்றில் எது நீந்து செல்லுவர் யார் ஞானியர்கள் ஞானியர்கள் திருவள்ளுவர் இப்ப நம்ம ஆறு அவர் கடல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் யாரு இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் வணக்கம் கூட்டம் அவ பொழுது வருவார் வந்துட்டு சொல்லிட்டு புதுவ இவர் ஆறு நாரு அவர் கடல் தரு இதை வந்து நீந்த முடியுமா சார் திரைவி பெருங்கடல் நீந்தவர் இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் வணக்கம் இவரா போய நாட்டியம் ஏய்யா அஹ் எனவே இந்த ஆஹ் என்ன சார் பொறுப்பூனல் வைய நீர் கெடித்து போகும் இருநில தோருக்கெல்லாம் இது பொருள் என்று காட்டி அந்த அருமையான அந்த பதிகை ஏடு வைகை ஆற்றில நிறைய தண்ணி போகுது ஆனா அதை எதிர்த்து போயிட்டே இருக்கலாம் நீந்தவர் ஏன் இறைவன் அடி சேர்ந்த ஏடு அது வைகை ஆற்றை நீந்தது நீந்திடான் அப்படி பண்ண எம்பிராந்திவே எல்லா பொருளும் என்று எழுதும் தம்பிரால் அருளால் வேந்தன் தன்னை முன் ஓங்கப்பாட